ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அப்போது அப்படி இந்த பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுத்த பிறகு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் வரணும் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஸ்ராத்தபுகு தட்சிணாம் நேச்சேத்து கர்த்தா தியாத்து தட்சிணாம் பிராமணர்களுக்கு நிறையா தட்சிண கொடுக்கணும் பிராமணர்களும் எனக்கு எவ்வளவு வரும்னு கேட்டுண்டு ஸ்ராத்திற்கு வரப்படாதுன்னு சாஸ்திரம் எனக்கு எத்தனை தட்சிணை வரும் இவ்வளவு தட்சிணை எனக்கு வேணும்னு சொல்லிண்டு வரக்கூடாது அப்படி யாராவது பிராமணன் வந்தால் அவனை சிரார்த்தத்திற்கு சொல்லாதே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தஷிணையை எதிர்பார்த்து பிராமணன் வரக்கூடாது அதே போல் ஸ்ராத்த பண்றவனும் தன் அளவுக்கு தகுந்தாற்போல் தக்ஷிணை கொடுக்கணும் லக்ஷம் லக்ஷபதிர் தத்தியாது தரிதிரஸ்து வராட்டிகாம் வித்தசாட்சம் நக்குர்வீத்த ஸ்ராத்த காலே சமாஹிதா லக்ஷாதிபதியாக இருக்கான் நிறைய கையில் பணம் வச்சுருக்கான்னா அதற்கு பித்தக்களுக்கு தெரியும் இவனால் எந்த அளவுக்கு தட்சிணை கொடுக்க முடியும் இவனுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது பித்தர்களுக்கு தெரியும் நாம் நினைப்போம் அவர்களுக்கு தெரியாது அந்த பாஸ்வேர்டு நம்பர் நமக்கு தான் தெரியும் நாம் நினச்சின்னு இருப்போம் ஆனால் நம்முடைய மனசில் இருந்து வேலை செய்யக்கூடியவா பித்தர்கள் அதனாலே பித்திருக்களை நாம் ஏமாற்ற முடியாது நம்முடைய பாஸ்வேர்டு அவளுக்கு தெரியும் பித்தர்களுக்கு தெரியும் ஆகையினாலே நாம் ரொம்ப புத்திசாலின்னு நாம் நினைச்சுடப்படாது பித்தர்களுக்கு தெரியும் ஆகையினாலே நம்முடைய சக்திக்கு தகுந்தாற் போல் தட்சிண கொடுக்கணும் தரித்திரஸ்து வராட்டிகாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் அவங்க கொடுக்கணும் வித்த சாட்சியம் நக்குர்வீத்தா ஸ்ராத்தகாலே சமாஹிதா அங்கே நம்முடைய தரித்திரத்தை காட்டப்படாது நான் ஒன்றுமே இல்லாதவன் அப்படிங்கிறத காட்டப்படாது சத்தியம் சம்பதி லோபாத்தியகா ஸ்ராத்தம்ன குருத்தேத்விஜா அப்படி நான் ஒன்றுமே இல்லை எனக்கு இவ்வளவுதான் இருக்கே அப்படிங்கிறத காட்டாமல் ஸ்ராத்தம் வரணும் நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு தெரியும் ஆயினாலே நம் நம் தகுதிக்கு தகுந்தாற் போல் தட்சிணையை கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படி தட்சிணை கொடுத்த பிறகு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணக்கூடியதான மந்திரத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம் நமஸ்காரோ ஹி பித்ராம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது பித்தர்களுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னா பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் உடனே சந்தோஷப்பட்டுடுவா பிதற்கள் அப்படி நமஸ்காரம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் இது ஆமாவாஜஸ் பிரசவோ ஜகம்யா வா ப்ரிவீ விஸ்வசம்பூ ஆமா கதம் பிதரா மாதராச்சா மாசோமோ அமதமியாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி பிரதணம் பண்ணணும் இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா ஆமாஜஸ் பிரசவோ ஜாத் வாஜகா வாஜகான்னா அன்னம்னு அர்த்தம் சாப்பிடக்கூடியதான வஸ்து அந்த அன்னத்தினுடைய பிரசவகா உற்பத்தியானது எப்பொழுதும் குறையப்படாது ஆஜகம்யாது எப்பொழுதும் எனக்கு கிடைக்கணும் அன்னம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கணும் ஆத்யாவா பிருத்திவிஸ்வசம்பூ விஸ்வசம்பூ எப்பொழுதும் தேசம் சௌக்கியமாக இருக்கணும் ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு உள்ள ஜாவா பிருத்திவி ஆகாசம் பூமியும் எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கணும் ஆகாசத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அதேபோல் பூமியிலையும் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது ஆமா கந்தாம் பிதரா மாதரா பித்திருவர்க்கத்தில் உள்ள பித்தக்களும் மாத்திருவர்க்கத்திலே உள்ள பிதற்கள் என் தகப்பனார் வழியில் உள்ள பிதற்களும் தாயார் வழியில் உள்ள பிதற்கள் அப்படிப்பட்ட பித்திருக்கள் ஆகந்தாம் எப்பொழுதும் இங்கே வரணும் நான் எப்போ கூப்பிட்டாலும் பித்திருக்கள் வரணும் எனக்கும் என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் வரணும் பிதற்கள் ஆமா சோமோ சோமஹான்னு ஒரு கொடி அந்த கொடியை வச்சுண்டு செய்யக்கூடியதான அனுஷ்டானம் நிறையா நடக்கணும் ஏன்னா அமிர்தத்வாய கம்யாத் அமிர்தத்வாயா இந்த சோமஹாங்கிற கொடியை வச்சுண்டு நாம் செய்யக்கூடியதான அனுஷ்டானம் பண்ணினால் மரணங்கிறது ரொம்ப தள்ளி போயிடும் அல்பாயுசாக போக மாட்டோம் தீர்க்கமான ஆயுஷை கொடுக்கும் அப்படி அந்த அமிர்த்தமாக இருக்கக்கூடியதான சோமகாங்கிற கொடியை வச்சுண்டு செய்யக்கூடியதான அனுஷ்டானங்கள் நிறைய நான் செய்யணும் அதற்காக அந்த சோமகாங்கிற கொடி என்னை தேடி எப்பொழுதும் வரணும் அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது இந்த மந்திரத்திற்கு இரதவிமோச்சனீய மந்திரம் அப்படின்னு பெயர் வாஜபேயங்கிற சோமயாகத்தில் சொல்லக்கூடியதான மந்திரம் இவ்வளோ பலன்களை இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறதுன்னு தான் மகரிஷிகள் நமக்கு ஸ்ராத்தத்தில் இந்த மந்திரத்தையும் நமக்கு வச்சிருக்கா இந்த மந்திரத்தை நன்னாக சொல்லி நாம் பிதற்களை பிரார்த்தனும் அப்படினால் சாப்பிட்றதுக்கு அன்னமில்லாமல் போகாது பசியோடு நாம் இருக்கும்படியாகவே வராது அதே போல் முதலிய குழப்பங்கள் நம்முடைய ஆயுஷில் நாம் பார்க்க தாயார் தகப்பனாருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் சோமகாங்கிற கொடி கட்டாயம் கிடைக்கும் அந்த சோமகாங்கிற கொடி எப்படின்னா குளிரையும் தாங்கி வளரக்கூடியது வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் இந்த சோமஹாங்கிற கொடி எப்படிப்பட்ட வறட்சியாக இருந்தாலும் அந்த கொடி கிடைக்கும் அந்த சோமகாங்கிற கொடி கிடைக்கலைன்னா ரொம்ப வறட்சி ஜாஸ்தியாக போயிடுத்துன்னு அர்த்தம் அப்படிதானே பனைமரம் அப்படிதான் பனை மரங்கிறது எப்படிப்பட்ட வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தி உண்டு அந்த பனைமரமே காஞ்சி போயிடுது அப்படின்னா நம்முடைய தேசம் ரொம்ப கீழே போயிடுத்துன்னு அர்த்தம் பூமியில் சுத்தமாக ஜலங்கிறதே இல்லை அப்படின்னா தான் பனைமரங்கள் காயும் அப்படிப்பட்ட வறட்சிகள் வரக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த சோமகாங்கிற கொடியும் அந்த சோமஹாதர கொடி எப்பொழுதும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் பித்தர்களுக்கு பிறகு பிரார்த்திக்கணும் தாத்தாரோ வேதா சந்ததி எனக்கு எப்பொழுதும் கொடுக்கிறவர்கள் நிறைய இருக்கணும் என்னுடைய குழந்தைகள் வேத வழியில வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும் எனக்கு இந்த ஸ்ராத்தம் முதலிய கர்மாக்கள்லே ஸ்ரத்த விட்டு போயிடக்கூடாது பக்தி விட்டு போயிடக்கூடாது நிறையா கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு நிறைய வரணும் சாப்பிட்றத்துக்கு அன்னத்திற்கு சிரமமே இருக்கக்கூடாது பசியோடு நான் இருக்கக்கூடாது அதே போல் இது வேணும் அது வேணும்னு கேட்டுண்டு வர்றவர்கள் நிறையா இருக்கணும் நான் போய் இன்னொருவருடைய வீட்டில் வாசல் நின்று என் எங்கள் வீட்டில் சிர்தம் வருது நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுங்கோன்னு கேட்கும்படியாக வச்சுடாதீங்கோ என்ன என்னை நோக்கி நாலு பேர் வந்து கேட்கணும் ஸ்ராத்தம் பணம் கொடுங்கோன்னு என்னிடத்தில் வந்து கேட்குற மாதிரி வைக்கணுமே வழிய நான் போய் இன்னொருத்தர்ட்ராத்தம் பணம் கொடுங்கோன்னு கேட்குற மாதிரி நீங்கள் வச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த பிதர்களை பார்த்து பிரார்த்திக்கக்கூடியதான மந்திரம் இது அப்படி பிரார்த்தித்தால் இத்தனை பலன்களையும் பித்திருக்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா மேற்கொண்ட அடுத்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்